பத்தொன்பதாவது பாடல் வடிவும் தனமும் வாழ்வில் மிக கொடுமை எது வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்கிறார் அவ்வையார் வறுமை மாதிரி துன்பமானது ஒன்றுமில்லை வறுமையை விட பொல்லாத துன்பம் எது வறுமைதான் என்கிறார் திருவள்ளுவர் இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்பது திருக்குறள் நெருப்பில் கூட தூங்கலாம் வறுமை வந்தால் தூங்க முடியாது இன்மை என ஒரு பாவி என்கிறார் திருவள்ளுவர் இந்த வறுமையின் கொடுமையை காட்டுவது இந்த பாடல் இந்த பாடலிலும் ஒரு மறை தொக்கி நிற்கிறது அருணகிரியார் முருகனை அழைத்து வறுமையின் கொடுமையை கூறுகிறார் மெஞ்ஞானமாகிய கூர்வடிவேளை தாங்கிய அரசே ஆதியும் மந்தமும் மற்ற முழு செல்வனாயிருப்பவனுக்கு அவன் செய்த தீவினை பயனால் வறுமை என்று சொல்லப்படும் ஒரு பாவி ஊரறிய வெளிப்பட்டு தோன்றினால் அவனை விட்டு முதலில் அவன் செல்வம் போய்விடும் அதன் பின்னால் வறுமை வரும் இதனால் அவனுடைய அறஞ்செய்யும் மனம் போய்விடும் உடல் அழகு போய்விடும் உயர்ந்த குடிப்பிறப்புக்கான தன்மைகள் போய்விடும் ஈகை முதலிய நல்ல குணங்கள் போய்விடும் சுற்றாரும் அவனை விட்டு வேடத்துக்கு குடிபோய் விடுவார்கள் என்கிறார் அருணகிரியார் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா இன்னொன்றை கேட்கிறார் வள்ளல் முருகனிடம் வறுமையின் கொடுமையை ஏன் சொல்கிறார் முருகா உன்னை தொழும் அடியார்களுக்கு வறுமை வந்தால் நீ காக்க வேண்டும் என்கிறார் இது பொருள் வறுமை அல்ல அருள் வறுமை அப்படி என்றால் என்ன முருகா உன் திருவடியை நினைப்பது செல்வம் மறப்பது வறுமை இந்த மறக்கக்கூடிய வறுமை வந்தால் அடியார்களுடைய மனமும் உயிரில் விளங்கும் அருள் ஒளியும் அடிமை திறமும் அடியார்கள் கூட்டுறவும் எவ்வுயிரும் தம் உயிராய் என்னும் அருள் பண்பும் ஒன்றன்பின் ஒன்றாக நீங்கிவிடும் உன்னை மறந்தால் இந்த நல்ல தன்மைகள் போய்விடும் இந்த நிலை வரக்கூடாது முருகா உன் திருவடிகளை நினைத்து செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று நாங்கள் வாழ்கிறோம் இந்த அருட்செல்வம் போய் வறுமை வராமல் காப்பாற்ற வேண்டும் என்று குறிப்பாக வேண்டுகிறார் அருணகிரியார் குடி போகியவா அடி அந்த மில்லா கையில் மிடியல்